இனிய நஷின நேயர்களுக்கு தித்திக்கும் இன்ப தீபாவளி வாழ்த்துக்கள் மீண்டும் சரவடி நிகழ்ச்சி மூலம் இணைவது உங்கள் நண்பன் கிருஷ்ணன் மனோகரன் சிங்கப்பூரில் இருந்து நான் தங்களுக்கு கொன்றை வேந்தன் என்று நம் ஒவ்வையார் எழுதிய நீதியின் நூலில் இருந்து ஒரு சில நீதியை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தாய் தந்தையரை கண் கண்ட தெய்வம் இதன் பொருள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோயிலுக்கு சென்று இரவினை தொழுவது மிக மிக நல்லது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இல்லற வாழ்வை மிகவும் நன்மை பயக்கக்கூடியது பிறருக்கு உதவி செய்யாத பொருளை தீயவர் பறித்துக் கொள்வார் உண்டி சுருங்குதல் பெண்கலகுண்ணும் பெண்களுக்கு அழகு தரும் ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும் ஊரோடு பகைத்துக் கொண்டால் குடும்பம் அழிந்து விடும் அதாவது ஊரோட ஒட்டி வாழ பழைகிறன எத்தும் கண்ணென தகும் அறிவியலுக்கு ஆதாரமான எண்ணும் இலக்கிய அறிவிற்கு ஆதாரமான எழுத்தும் நம் கண்கள் போன்றவை ஏவா மக்கள் செய் என்று சொல்லும் முன்பே குறிப்பறிந்து செயலாற்றும் பிள்ளைகளே அமிர்தம் போன்றவர்கள் அவ்வியம் பேசுதல் அக்கத்துக்கு அழிவு பொறாமை பேச்சு வளர்ச்சியை அளிக்கும் குற்றம் பார்க்க ஆராய்ந்து கொண்டிருந்தால் சுற்றத்தார் இன்று எவருமே நமக்கு இருக்க மாட்டார்கள் சூதும் வாதும் வேதனை செய்யும் சூதாட்டமும் தேவையில்லாத விவாதமும் நமக்கு துன்பத்தையே விளைவிக்கும் சொக்கர் என்பவர் அத்தம் பொருளவர் மீதமுள்ள அறம் இன்பம் வீட்டை பெறுவார் இவ்வுலகில் தந்தை சொல்லே உயர்ந்த மந்திரம் போலாகும் தாயி சிறந்த கோயிலும் இல்லை தாயே சிறந்த தெய்வம் திரை கடல் ஓடியும் திரவியேடு கடல் கடந்தாவது சென்று பொருள் தேட வேண்டும் பொருள் தேடி அவனது குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் தீரா கோபம் போராய் முடியும் கோபம் சீக்கிரமாக போய்விட வேண்டிய இல்லையா அது சண்டையில் போய் முடியும் தையும் மாசியும் வையகத்துக்கு உறங்கு தை மாசி மாதத்தில் அதிகமாக வெயில் இருக்கும் அந்த மாதங்களில் வைக்கோல் வைந்த வீட்டில் உறங்குவது நல்ல பலனை தரும் தோழனோடு ஏழைமை பேசல் நெருங்கிய நண்பனையிடத்தில் நம் வறுமை பற்றி பேசக்கூடாது நாடு எங்கும் கேடு ஒன்றும் இல்லை நாடு நல்ல செழித்து இருக்குமானால் நாட்டில் உள்ள பிரஜைகள் எல்லோருக்கும் இன்பமே எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லா பிரஜைகளும் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்துவார்கள் நுண்ணிய கர்மமும் எண்ணி துணி சிறிய காரியமாக இருந்தாலும் யோசித்து செயல்பட வேண்டும் நற்றினை உறவுகளே அனைவரும் மிகவும் பாதுகாப்பான முறையில் வெடிகளை வெடித்து இந்த தீபாவளியை தங்கள் குடும்பத்துடன் குதூகலமாக கொண்டாட நற்றினை உங்களை வாழ்த்துகிறது இப்பொழுது உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிங்கப்பூரில் இருந்து கிருஷ்ணன் மனோகரன் வாழ்த்துக்கள் வாழ்வலமுடன் நேயர்களே நன்றி வணக்கம்